வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களை அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் இந்த உலகத்துல இனக்குழுக்கள் பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்துட்டு தமிழர்கள் அப்படிங்கிற இந்த இனத்திற்கு பல தனி சிறப்புகள் இருக்கு என்னுடைய நண்பர் ஒருவர் கடந்த மூன்றாண்டுகளாக வெளிநாட்டில இருந்தார் அவர் வந்து பகிர்ந்து கொண்ட ஒரு செய்தி அவரோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு அமெரிக்க நாட்டு நண்பர் நல்ல நல்ல தொடர்பு அலுவலகத்திலே அத்தனை பணிகளையும் பகிர்ந்து கொள்வார்கள் எல்லாமே இயல்பா போயிட்டு இருக்கு இவர் வந்து ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த வழியாக அவருடைய வீட்டின் வழியாக செல்கிறார் சரி இவ்வளவு தூரம் வந்துட்டுமே நம்முடைய நண்பர போய் பார்த்துட்டு போயிருவோமே அப்படின்னு போற மதிய நேரம் மதிய உணவு உண்ணக்கூடிய நேரம் சரி நம்ம ஊர்ல எப்படி நினைப்போம் இல்லையா போனோம்னா அங்க சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு அதே போல் அவரும் நினைச்சிட்டு போயிட்டார் அவரு ஹாய் அப்படின்னு வெல்கம் பண்ணிட்டு வரவேற்பு கொடுத்துட்டு என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்குறாரு இல்லை இந்த பக்கம் வந்தேன் பார்த்துட்டு போலான்னு வரேன் நீங்கள் வரத்துக்கு முன்னால் அப்பாயின்மெண்ட் சொல்லாமையே வந்துட்டீங்க முன்னனுமதி பெறாமையே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறார் இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது அவ்வளவு தூரம் பழகிறாரு முன்னனுமதியெல்லாம் கேட்குறாரு அப்படின்னு அப்புறம் சிறிது நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு இவரும் சாப்பிட கூப்பிடுவாரு கூப்பிடுவாருன்னு பார்த்துருக்காரு அவர் பேசிய நண்பர் சரி நான் என்னுடைய மதிய உணவை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் சாப்பிட போறார் இவருக்கு மிகவும் வித்தியாசமாக இருந்தது கிளம்பி வெளியே வந்துதான் நினைச்சிருக்கார் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய வாழ்வு முறையும் எவ்வளவு சிறப்பாக இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல இருந்து தான் நான் உணர்ந்தேன் அப்படின்னு அவர் பகிர்ந்துகிட்டார் இது உண்மைதானுங்க ஏன்னா நாம வந்து இயல்பாகவே மற்றவர் பசியோடு இருக்கும் பொழுது அவரை பார்க்க வைத்துக்கு மாறுவோம் அதற்கான காரணம் விருந்தினர்கள் அத்தகைய மிக உயரிய தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு வாழ்வு நெறி நாம் கடைபிடித்து வருகிறோம் இதனைத்தான் வள்ளுவர் சொல்லும் வீட்டில் பொருட்களை இருப்பு வைத்து காப்பது இல்வா இல்லல வாழ்வில் விருந்தினர்களுக்கு போற்றி சிறப்பிக்கத்தான் அப்படின்னு சொல்றேன் இப்போ விருந்தினர்களை போற்றி சிறப்பிக்கக்கூடிய இயல்பும் தன்மையும் நம்மிடம் இருந்து வருகிறதுங்கிறதுல மகிழ்ச்சி தானே திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரலின் எண்பத்தி ஒன்று இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு மீண்டும் குரல் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தர் பொட்டு இந்த நாள் இனிய நாளாக அமையற்றும் மீண்டும் சந்திப்போம் நன்றி